குடும்பங்களின் மீது கரிசனை கொண்டுள்ள ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இன்ப இல்லம் ஹாப்பி ஹோம் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் இரண்டாம் அத்தியாயம் முதல் பனிரெண்டு வசனங்கள் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கலியாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் என்ன என் வேலை வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள்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 அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அல்லாமல் பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை எந்த மனிதனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து மக்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள காணாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வழிபடுத்தினார் அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இன்றைய மனப்பாட வசனம் ஆதியாகமம் 18 பதினெட்டாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் வசனம் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி Abraham kattutaruvan Iga singled Abraham out so that he will direct his sons and their families to keep the way of the Lord Inba illam mundik kedikkum paralogama a happy home is but an earlier heaven turpakiyamaga மாற்றுக்களை கொடுத்துிசாசானவன் குடும்பங்களின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கெடுத்துவிட்டான் குடும்பங்களை குறித்த தேவனது கரிசனையை வெளிப்படுத்தவே அவரது குமாரனும் நமது மூத்த அண்ணனுமாகிய இயேசு தமது முதலாம் அற்புதத்தை ஒரு மன வீட்டில் செய்தாரோ காணாவரில் நடந்த இந்த முதல் நூற்றாண்டு சம்பவத்திலிருந்து இன்ப இல்லத்திற்கு இன்றையமையாத சில காரியங்களை இன்றும் நாளையும் படிப்போம் ஒன்று மன வீட்டிற்கு ஏசு அழைக்கப்பட்டிருந்தார் இல்லத்தில் இன்பம் வேண்டுமானால் முதல் ரகசியம் இதுவே இயேசுவின் நாமத்தில் இரண்டு மூன்று பேர் கூறும் போதுதான் அவரது பிரசன்னம் கிட்டும் என்று மத்திய பதினெட்டு இருபதில் வாசிக்கிறோம் குடும்ப ஜபம் இல்லாத குடும்பங்கள் இல்லாத காலம் போய் குடும்ப ஜபம் உள்ள குடும்பங்களை காணுவது அரிதாகிவிட்டது குடும்ப ஜபத்தை விரும்பும் குடும்பங்களில் கூட அது ஒழுங்காய் நடப்பதில்லை சிக்கலில் மாட்டும் வரை ஆண்டவரை நாம் நினைப்பதில்லை தேவ பிரசன்ன பழக்கம் இல்லாதோர் ஆபத்தில் திடீரென்று தேவனை பிடித்து விட முடியாது இயேசு அங்கேயே இருந்தார் எனவேதான் ூர் குடும்பம் அவரது உதவியை சுமமாய் பெற முடிந்தது வீட்டிலே தந்தையின் உந்துதலும் ஒத்துழைப்பும் குடும்ப ஜபம் ஒழுங்காய் நடைபெறாது இரவு சாப்பிடுமுன் குடும்ப ஜபம் வைத்து விடுவது நல்லது எக் காரணத்தை இட்டும் குடும்ப அங்கத்தினர் எவரும் அதில் கலந்து கொள்ள தவறக்கூடாது ஒருவரோடொருவர் ஒப்புரவாகவும் மன தாங்கல்களை சரி செய்து கொள்ளவும் குடும்ப ஜப வேலை ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இரண்டாவது இன்ப இல்லத்திற்கு இன்றையமையாத ஒரு காரியம் கீழ்ப்படிதலின் பாதை பாத்வே of obedience அந்த கல்யாண வீட்டில் வேலைக்காரர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்கள் கீழ்படிந்தது மிகவும் அதிசயமான ஒரு காரியம் திருவசனத்தின் தாற்பயங்களை விட கடவுளற்ற உலக தத்துவங்களை நாம் தழுவிக் கொள்வதாலேயே நமது குடும்பங்களில் பல பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை உலகமும் அதன் பாணியும் அழிந்து போகும் ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே நிலைத்திருப்பார்கள் சந்தேகத்திலும் சங்கடத்திலும் சிக்கி இருக்கும் போதும் கூட நாம் வேதத்தை சிரத்தை எடுத்து சிந்திப்பதில்லை உடனடி நிவாரண முறைகளை நாடியோடி சொற்பகால விடுதலைக்கு பிறகு கூடுதல் கேட்டுக்குள்ளாக நாம் ஆலத்தில் படிப்பறிவை பிள்ளைகள் மீது திணிக்கும் பெற்றோர் வேத அறிவிலோ அவர்களை பூஜ்யங்களாக விட்டு பவுலுக்கு தீமுதேவுக்கு பவுல் கமோலியாலுடைய பாதத்தில் உட்கார்ந்தான் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்டான் அதே முதல் அவனுடைய பாட்டி அவனுடைய அம்மா இப்படி அவனுக்கு கிடைத்தது போன்றே அதே இளமை கால பயிற்சி எனக்கும் தேவனுடைய அநாதி தீர்மானத்தினால் கிடைத்ததாலேயே இன்று எனது இதயமாகிய கருவூலத்தில் இருந்து மக்களுக்கு திருவசனத்தை நான் வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன் நிறுவனங்களுக்கெல்லாம் வேத இல்லமே ஹோம் இஸ் த செமினரி ஆஃப் ஆல் இன்ஸ்டிடியூஷன் கூடி ஜபிக்கும் குடும்பம் கூடி வாழும் சில ஆலோசனைகளை சொல்லி நான் முடிக்கிறேன் குடும்ப ஜெபத்திற்கான நேரத்தை குடும்ப அங்கத்தினால் எல்லாரும் உட்கார்ந்து முதலாவது தீர்மானியுங்கள் எல்லாருக்கும் வசதியான ஒரு நேரத்தை முதலாவது தீர்மானியுங்கள் திட்டமிடுங்க குடும்ப ஜெபத்தின் போது வேதத்தை வாசிப்பது தியான புத்தகங்களை வாசிப்பது ஜெபிப்பது இதையெல்லாம் வரிசையாக ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுங்கள் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள் அநேக ஆலயங்களிலே எப்பொழுது முழங்கால் படியிடுவதற்கு வழக்கமே கிடையாது ஏனென்றால் பெஞ்சு போட்டு விடுகிறார்கள் உட்கார்ந்தே நாம் ஜபித்து விடுகிறோம் வீட்டிலும் அந்த புழக்கம் இருக்கக்கூடாது முழங்கால் படியிட்டு முடிந்தால் நெடுமுழங்காலே கைகூப்பி நின்று ஆண்டவரை பயபக்தியோடு ஒரு குடும்பம் ஆராதித்து குடும்ப உஜபம் நடத்துமானால் அந்த குடும்பத்திலே தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது நீதி நேர்மை நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் ஆபரகான் கற்றுத்தருவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் சிங்கிள் ஏப்ரஹாம் அவுட் சோ தட் He will direct his sons and their families to keep the way of the Lord. Jepam pannu voham. Engal nalala anndapuray Engal kudumangalilay Ummudayya samadhanum Ummudayya sandosham Ummudayya savukkiyam Sambooranamaa irukkavendu mendu chulli Mulukkak mulukkak nir virumbi Adarukkane valimurahilay Uday vedaputthakathilay Nir edithithan irukkirayir Ella kariyengilukkum Eretthe kandupitikam nangil குடும்ப ஜெபத்திற்கு மாத்திரம் நேரம் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறோம் அன்றுவரே நீர் எங்கள் மேல் இறக்கமாயிரும் குடும்பத்திலே தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் எல்லாரமாக சேர்ந்து ஒருமணப்பட்டு ஒத்துழைத்து எப்படியாவது குடும்ப ஜெபத்தை தவறாது நடத்த என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் நீ தர வேண்டுமென்று சொல்லி நான் உண்மை மண்டாடி கேட்கிறேன் அன்று பிறகு அநேக குடும்பங்களிலே குடும்ப செபம் நின்று மாதக்கணக்காய் வருடக்கணக்காய் ஆகிவிட்டது இந்த நிலை மாறட்டும் குடும்பங்களுக்குள் எழுப்புதல் வருமானால் திருச்சபையில் எழுப்புதல் வரும் திருச்சபையில் எழுப்புதல் வருமானால் சமுதாயத்தில் எழுப்புதல் வரும் சமுதாயத்தில் எழுப்புதல் வந்தால் நாட்டில் எழுப்புதல் வரும் நாட்டில் எழுப்புதல் வந்தால் உலகம் முழுவதும் எழுப்புதல் வரும் துவங்க வேண்டிய இந்த குடும்பத்தை குறித்து நாங்கள் அத்தனை பேரும் கரிசனையாய் கவனமாய் இருக்கின்ற எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்